فَغُفْرَانَ اسْتَغْفِرُهُ وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ يَنْقُصُ بِهَا مِنْ خَيْرَاتِ أَعْمَالِنَا مَنْ يَأْتِ اللَّهَ صَلَاةً بِالَّذِي لَهُ وَمَنْ يُبْلِغُ صَلَاحَ دِيَالَهُ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ شريك لَا شَرِيكَ لَهُ وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وتفيعنا محمد وعلى آله وصحبه أجماله من أما بعد وقال الله سبارك وتعالى في كلامه العزيز فَإِذَا أَخَذُوا مَأْوَاهُمْ وَأَجْلَسُوا مِنْ فَوْقِهِمْ ظِلَالًا قَالُوا يَا رَبّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُوا قَوْلِي وَاجْعَلْ لِي وَزِيرًا مِنْ أَهْلِي أَن يَكُونَ مَعِي وَيُؤَايِدُنِي فِي أَمْرِي يُظْهِرُونَ عَلَيْكُمْ آيَاتِ رَبِّكُمْ وَيُنذِرُونَكُمْ لِقَاءَ يَوْمِكُمْ عَذَاب قَالُوا بَلَى وَلَكِنْ حَقَّ كَلِمَةُ الْعَذَابِ عَلَى الْكَافِرِينَ قِيلَ ادْخُلُوا أَبْوَابَ جَنَّاتِ نَخَالِدِينَ فِيهَا بَادُوا اسْتَماؤُ الْمُتَكَبِّرِينَ وَفِي خَلَذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ لا آمَنَ عَلَيْكُمْ فَبُثُم فَذْخُلُوا آلِ دِينَ وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي صَدَقَنَا وَعْدَهُ وَأَوْرَثَنَا الأَرْضَ نَتَبَوَّأُ مِنَ الْجَنَّةِ أَعُوذُ بِكَ بِنِعْمَ أَثَرِ الْعَامِلِينَ تَبَارَكَ اللَّهُ الْعَلِيمُ وقال النبي صلى الله عليه وسلم اذا دخل اهل الجنه الجنه يولاد منادين ان لكم ان تحيو فلا تمتوا ابدا وان ان لكم ان تسبوا فلا تهرموا ابدا وان لكم ان انتن ابو فلا تباتوا ابدا رواه مسلم ذكر رسول الله صلى الله عليه وسلم தெரிய மேல பெரியார்களே சகோதரர்களே அல்லா சுனுவிரும்புறதெல்லாம் இந்த மனிதன் நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணியமாக கௌரவமாக வாழணும் இதைத்தான் நல்லா விரும்புறாங்க அல்லாவுக்கு அல்லாவுடைய நோக்கம் இல்ல எங்களை படைத்து எங்களை கஷ்டப்படுத்துவதில் எங்களை படைத்து அப்படி எங்களை அழித்து நாசமாக்குறது அவன நோக்கம் இல்ல அவன் விருப்பம் அவன் நோக்கம் என்னன்னு சொன்ன இந்த மனிதன் நிரந்தரமான இன்பங்களை மேலான பாக்கியங்களை அழிவு முடிவில்லாத இன்பங்களை மனிதன் அனுபவிக்கணும் எந்த மனிதன் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல காணாத என்று அதாவது கண்டே இல்லாத பார்த்தே இல்லாத கேட்டே இல்லாத சிந்தித்தே இல்லாத மிக மேலான இன்பங்களை மனிதன் அனுபவிக்கணும் அதை நாங்க நிரந்தரமா கொடுக்கணும் என்ற அல்ல அளவுக்குரிய மேலான சோழ தெரியாது வீணாளில் எங்களுக்கு தந்ததும் கஷ்டப்படுத்த மார்க்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குறதுக்காக தன்மையப்படுத்த சந்தோஷப்படுத்த அல்லாட விருப்பம் மனிதன் நிரந்தரமான இன்பங்களை அனுபவிக்கணும் நிரந்தரமா ஆட்டைகளை பூர்த்தி செய்யணும் நிரந்தரமான பாக்கியங்களை மனிதன் அனுபவிக்கணும் என்றுட விருப்பம் அத கொடுக்கிறதுக்காக இருந்து அல்லா சாலை சோதனையுடைய அடிப்படையில கொஞ்ச காலத்தை சந்திக்கிறாங்க வாழ்ந்து வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் வாழக்கூடிய காலத்துல அமல் செய்யணும் நஷ்ட அடக்கணும் சைத்தானோட போராடி போராடணும் அமல்களும் செஞ்சு கொள்ளும் வரக்கூடிய சோதனைகளை கொடுத்து கொள்ள போனும் இந்த அடிப்படையில மனிதர் ஒரு போராட்டமான வாழ்க்கையை கழிக்கிறாங்க உலகத்துல அல்ல இந்த போராட்டத்தையும் இந்த சோதனையையும் பெரிய அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் தான் சோதனையுடைய காலம் இருக்குது சோதிக்க போற கொஞ்சம் எதிர்காலம் சோதனை மேலாசி வாழ்க்க ஒரு மனைவி வருஷம் வாழ்ந்தாங்க அவன் ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் உள்ளக்கான சின்ன பிள்ளையே விட்டு வந்தாங்க அதுக்கு அவன் பருவ வயது அடைஞ்சி ஒரு வாலிப்பனாக வாழ்றான் அதுக்கு பின்னாலும் அவன் வயோதிப்பத்தை அடையலான் பதினஞ்சு இருபது வயசுல இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஒரு நாற்பது வயசு வரைக்கும் ஒரு வாலிப காலம் அதுக்கு பின்னால உறுப்புக்கள்ல விலை இனங்கள் உண்டாகிக்கொண்டே போகுது சின்ன சிறந்த காலத்துல உறுப்புகளை சக்தி இருக்கல உறுப்புகள் இருந்து கொண்டு வேலை செய்யல கொஞ்சம் நாள் போக போக உறுப்புக்கல்ல சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கூட்டி பருவ வயது அடையக்கூடிய நேரத்துல உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்து நல்லா ஊழ வேலை செய்து ஆஹ் பார்வை செல்வி உடல் சக்திகள் நல்லா உறுதியா இருக்குது அழகாக இருக்குது இப்படியும் கூடிக்கொண்டே வந்து ஒரு வயது அடைஞ்சதுக்கு பின்னால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையா ஆரம்பிச்சு பார்வை கொஞ்சம் அப்படியே விலகினங்கள் பார்வையில கால பேசுறது கொஞ்சம் குறையுது பேச்சுடைய ஆற்றல் ஞாபக சக்தி நல்லா இருந்துச்சு ஆனா போ அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது உடல்லி போகும் போகுது மனித வாழ்க்கை ஒரு நிலைமைக்கு வார்த்தை திரும்ப போதும் இப்படி மனித வாழ்க்கை எடுத்து பார்த்த ஒரு குறுகிய காலம் ஒரு அறுபது வருஷம் உலகத்தில் வாழ்றான் ஒரு நாளுக்கு ஒரு ஆறு மனுஷன் தூங்கின காலம் போகுது இருபது வருஷம் திட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணிக்கு பதினஞ்சு வருஷம் அறுபது வருஷம் வாழக்கூடிய இந்த மனிதன் பதினஞ்சு வருஷம் தூக்கத்துக்கே கழிக்கிற அப்ப அந்த இவன்ட சின்னம் ஒரு பதினஞ்சு வருஷத்தூடுறோம் தூக்கத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷமா ஏதே சேவை ஒரு நாள் வெளிவாசல் போறோம் சாப்பிடுறோம் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை கணக்கே இல்ல சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் நேரங்கள் அவங்க அவசரிக்கு ஏற்ற மாதிரி நேரம் எடுக்கிறாங்க வேலை வெட்டியில செஞ்சு கொண்டே சாப்பிடுறாங்க அவங்களுக்கு இருந்து சின்னதே தனிமையில் ஒரு இடத்துல குந்தி இருந்து சாப்பிடறது தனிமையில் அவரும் அவங்க வேலை வெட்டி அவங்களுக்கு இப்படியே கூட்டி கழிச்சு பார்த்தோம் உலகத்துல மனிதன் இந்த நடமாட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய கொஞ்ச கால தூக்கத்துல அமல் செய்வது புரிய கால குறிப்பிடப்பட்ட சில வருட வாழ்க்கை தான் இந்த உலக இந்த குறிப்பிடப்பட்ட சில வருடத்தை தான் அல்லா விருப்பக்கூடிய முறையில கணித்து அப்படி கணிச்சுட்ட வேண்டாம் அல்லா ஏற்பாடு செஞ்சிருக்க கூடிய மிகப்பெரிய ஏற்பாடு அந்த ஏற்பாடுகளை அல்லாஹ் கலைகளுக்கு தருவாங்க அப்ப ஒரு புத்திசாலி யாருமே இந்த குறிப்பிடப்பட்ட சில வருடத்தை கொஞ்சம் சமாளித்து பொருத்தமான முறையில கழித்து அதுக்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கை இன்ப இன்பங்கள் அடைந்து கொள்ற புத்திசாலியா அல்லது இந்த நாற்பது வருஷம் வாழ்க்கையா கண்ணுக்கு விலங்குறதெல்லாம் பேசி எல்லா இன்பங்களை அனுபவிச்சு அவன் வேண்டியமாய் சம்பாதிச்சு வேண்டியமாய் செலவழித்து துணியா ஆக்கிர மண்ணாச்சி கொள்றவன் புத்திசாலியா யாரு புத்திசாலி தினியான அனுபவிக்கிறான் பாக்குறது என்ன இன்பம் உள்ள இன்பம் அடிப்படையில் நோய்களுக்கு மக்கள் கேள்விப்படாத சரி சீப பாருங்க ஆக பெரிய இன்பம் நினைக்கிறான் விளையாட்டுல மக்கள் அதை எங்க வைத்திருக்கிறான் அசுத்தங்கள் வெளியாக கூடிய ஒன்று சேருது அதுதான் இன்பம் அல்லாத அமைப்பு மனிதன் அருவியன் நிறுத்தக்கூடிய அப்படியா இடத்துல அந்த இரண்டு இடங்கள் ஒன்று இன்பமாக இருக்கிறார் அதன் தவறான முறையில் பாதிக்க குடிக்கிறார் மது இருந்தார் அவ அவன் புத்தி இழக்கிறான் அதுல தான் வருது காண என்ன நடக்குது குடிச்சா வேற என்ன கிடைக்குது பாக்கி ருசியா இருக்குதா குடிக்கிறது ருசியா இருக்கான்னு சொல்ல ருசியும் பொதுவாக ஒரு ஏதாவது ஒரு பானம் ஒன்று குடிக்கிறேன் தண்ணிய தாத்து குடிக்கிறோம் மேலமா ஏதாவது ஒரு பானத்தை குடிக்கிற வேண்டாம் அதுல ருசி இருக்க அதுதானே குடிக்குது அதுல ஒரு இன்பம் அவருக்கு பட்டா போறாரு மேல அதுல இன்பம் நடந்து போனவர் உருந்து கொண்டு வராரு அதுதான் அவருக்கு இன்பமா இருக்குது தாய் விலங்கு இல்லை அவனுக்கு மனைவி விலங்கு இல்ல அவனுக்கு ரோட்ல போற வர பெண்கள் விலங்கு இல்லை அவட்டா அவனுக்கு இறங்குல அதுக்கான ஞாபகப்படுத்த கூட்டாளி மரத்துல அவர் இவருக்கு முடிஞ்சவனே இவன் அவனை பொருள் பார்க்கற என்ன இன்பம் வேலான்னு சொல்லு இப்படி அல்லா தடுத்ததில் இன்பம் கண்டுகொண்டிருக்கிறாங்களே அல்ல பராமம் கண்டு இருக்கிறார்களே அந்த இன்பங்கள் ஆதாசித்தார் வெள்ளத்தை அப்படியே இருக்கிறது அதுக்கு இன்பம் ஆயிருக்குற சேர்த்து குளியில் இறங்கி கொண்டு அதுல அப்படியே தலைய மாற்றமான காரியங்களை கொண்டு இன்பம் அடைகிறாங்களே துணியாவை வைத்துக் கொண்டிருக்கிறாங்களே அவங்க அதே போலதான் அது விரும்புறது இன்பம் இருக்கிறேன் சோழனே தெரியாது அசதானோ யார் அல்லாத தொடர்போடு இருக்கிறாரோ யார் நபியுடைய வாழ்க்கையில வாழ்றாரோ அவர் தான் உண்மையான இன்பத்தால் மறுத்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு ஒருத்தர் வாழ்றார் பாக்குறது வெளி ரோட உள்ளங்களுக்கு துனியாதியுனியாரி பெண்ண திருமணம் செஞ்சார் வெளி ரங்கத்துல பாக்கிறது அவக்கு போக்கு நல்ல வாக்கா இருக்குதா பாக்குறதுக்கு அவர நிறத்துல அல்லது அவக்கயங்கி இவர் திருமணம் செஞ்சார் அல்லது பணத்துக்காகவே திருமணம் செஞ்சார் அவன் வெளி திருமணம் செஞ்சான் தெளிவாக விளங்கப்படுத்த எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறேன் அல்லாசு மகானுவா துணியாவுடைய எல்லா இன்பங்களையும் அதே போல எல்லா இன்பங்களையும் மட்டும் அத முயற்சீங்க பணக்காரா இன்ஜினியர் ஆயிரங்க அடிப்படையில் அடக்கு பரவாயில்லை தீனோடு மனு அழிப்பீங்க ஆகிரமும் உங்களுக்கு கிடைக்கும் அதேரேன் மனிதனுக்கு சில நோய்கள் வந்து அதை அனுபவிக்கல இருக்காதிபதியா இருக்கோய்கள் பெரிய மில்லியனா இருக்கிறார் தின்னு பீசாட சாப்பாடு அவருடைய வீட்டுல வேலை செய்றவங்க எல்லாம் தின் கோடீஸ்வர வீட்டுல வேலை செய்யறவங்க டிரைவர் அவன் நல்ல வெற்றி விளாசுறான் அவன் முறியானிய தின்றான் அவன் அசாமத்தை தின்றான் அவன் என்ன என்ன ஆசையோ அதெல்லாம் சாப்பிடுற என்ன இந்த வீணோடுக்கு நோய் வந்தால் பிரச்சனை இல்ல கவலைப்படவே தேவையில்லைக்கு வர கஷ்டம் எல்லாம் நலவுதான் எது இல்ல அமளிவாதோடு பொருத்தமா வாழ் நோய் வருவது கஷ்டங்கள் வருது கரஞ்சாக்கள் கிடைக்க போகுது பாவங்கள் மன்னிக்கப்படுது வீண் இல்லாதவனுக்கு வந்தான் அவன துனியா கடைஞ்சலா தமிழ் அவன் அனுபவிக்கிறது அவன முழு நோக்கமே துனியாவை அனுபவிக்கிறது அவங்க துணியாவை அனுபவிக்க கிடைக்கிறீங்க சரியா தெரிய மேலான் சவரே தெரியார்களே பெரிய வீடு ரூம் வச்சு வீடு கட்டிருக்கிறார் பதினஞ்சு ரூம் வச்சு வீடு கத்திருக்கிறார் பதினஞ்சு ரூம் முந்தே ஒரு சின்ன இடத்துல ஒரு புத்தகத்துல ஒரு ஆள் இருக்கணும் அந்த அளவு இடத்துல தான் இருக்கா இருக்க வாகனம் இருக்கட்டும் ஒரு வாகனத்துல ஒரு சீட்டுமாட்டும் அனுபவிக்க போறாரு சாப்பிடலாம் ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிடுவோம் அவ்வளவுதான் அதை விட கூட தங்க தவனானு கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய இன்பமான அவருக்கு ஆசையான சாப்பாடு கொடுத்தாலும் வயது நினைஞ்சதுக்கு பின்னால கொஞ்ச நேரம் அஞ்சு பத்து நிமிஷத்து எல்லாம் தொழஞ்சி போச்சு மக்கள் அனுமதிக்கிறார்கள் கோடி கணக்கல்லும் ஒரு பிளேட் சாப்பிடுவாரு கொஞ்சம் அனுமதிப்பார் மக்கள் எல்லாம் யாருக்கும் அனுமதிக்க போறாங்க உடுப்புல ரொம்ப பொறுமையான உடுப்பு என்றால் மூணு உடுப்பு ஒன்றுக்கு மேல போட்ட சோம்பில் உடுப்போ ஐம்பதாயிரம் பொறுமதி என்று நினைச்சி ஆஹ் பொறுமதியான உடுப்ப ஒன்று உடுத்திருக்கிறார் ஒரு லட்சம் பொறுமதியான உடுப்பாருந்தான் ரெண்டு சாரத்தை உடுத்தாலே சோமில்லை இருக்கின்றார் அது என்ன மேல சொல்லி துன்யா உலகம் இதுதான் எனவே இந்த உலகத்தை நோக்கமாக வெச்சு வாழ்றாங்களே அவங்கத்தான் மடையர்களே பெரிய மடையர்கள் குரான் ஹதீசு அடிப்படையில் ஆக சாந்த ஆக கேவலமானத இவன் நோக்கமா இருந்தான் புத்திசாலியா இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு உயர்ந்தது தொண்ணூத்தி மடங்கு அங்க இருக்குது தொண்ணூத்தி மடங்கு விட்டுட்டு ஒண்ட கோடியை விட்டுட்டு பத்து ரூபாய் புத்திசாலியா பத்து ரூபாய் கொடுத்து ஒரு கோடியை பெற்றுக் கொண்டார்காரன் ஒரு கோடியை இதே போல துனியாவுக்காக வேண்டி ஆக்கிரத்தை மண்ணாக்கி கொள்வானே அவன் அலக்கம் பிடித்தான் இவன் ஆக்கிரத்துக்காக வேண்டி துனியாவை மண்ணாக்குவானோ அவன் துனியாவை இழக்கிறாங்க வெளிலங்களை வாக்குறது இழக்கிற மாதிரி அழகாக எல்லா செல்லும் இதை வச்சு தான் எங்களை தெளிவாக இறங்கப்படுத்தினாங்க தெளிவாக இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை வீரன் விளையாட்டு என்ன பெரிய அன்பு செலுத்தினாலும் என்ன மாப்பிள்ளையு கேட்டு பாப்பே பொண்டாட்டி கிட்ட உங்களோட தொடர அவர் இல்லாட்டி இல்ல அப்படிதான் சொன்னீங்க ஆத்தோட இருக்க போல நோன எப்படி பேசுறது நீங்க இல்லன்னா நான் இல்ல தச்ச போய் கண்ணியான கலாமாவது சொல்ல கிடைக்கும் உங்களுக்கு மாப்பிள்ளைய நேரடியா பாக்க இல்லாட்டி கவனையாவது பாக்க இயலும் மாப்பிள்ள மௌத்தாதிக்கிறாரு துரைகிட்ட கடை தீர நாளைக்கு தூக்கிடுவாங்க மையத்தை வெள்ளைக்கு அதனால் இன்றைக்கு இரவு கொஞ்சம் தனிமைக்கு சும்மா கிட்ட இருந்து போங்க தயாரா வேற இவனையும் வச்சு வேற கணவனை என்ன கீழே உமா இடுவாங்க மையத்துல என்ன நடந்து அப்படித்தான் இருக்குது கை காலம் கலந்து போயிட்டு கண்ணெல்லாம் வெளியே வந்தே மௌத்தவரத்தோட கண் கலந்து அப்படியே வெளியே வருதா நடக்குத எல்லாம் அந்த இடத்துல இருக்குது அந்த கட்ட கிட்டக்கும் தயாரில் தேவையில்ல வீட்டுக்கு மையத்தை புத்திக்கு போனா சரி மையத்தை பார்த்து கபறையாவது பார்க்கணுமே அப்படி அடக்கில அந்த வீட்டுல தயாரில்லை வேலை இவ்வளவுதான் அன்பு மஹ்பத் மஹி சாவுறாங்களே மஹப்பத்துடைய முடிவு இவ்வளவுதான் மையத்தை தூக்கு போல மட்டும் ஒரு சட்டம் பெரிய சட்டம் வந்துடும் இப்படி ஒரு பதில் என்னது வச்சுட்டு போவாங்க என்ன ஜவாப் வரும் போவ அதனால உலகத்துல ஏதும் அக்கல் அல்ல போலியும் பொல்லியும் ஏமாற்றவும் அல்ல எத சொல்றான்னு வளம் வா வீண் விளையாட்டை தங்க வேறொன்று விளையாட்டு விளையாட்டு மாதிரி தான் இது ஒரு காலத்துல சில வேலை செய்ய போல அதுதான் கரி மாதிரி இழங்குது வயசுல சில வேலை செய்றாங்களே செய்றாங்க நல்ல புத்திசாலித்தனம நிதானமான குத்தி இருக்குது செய்ய வயசுக்கு போன பொருள் அநியாயம் அந்த காலத்துல மகத்தனமா செஞ்சு இப்ப கவலைதான் ஒரு கட்டத்துல ஒரு வேலையை செய்ய கூட சரியை நினைச்சு செய்யற தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறானோ அந்த நிலைமை பற்றி கவலைப்படுற நாங்க சின்ன வயசுல இப்படி இப்படி எல்லாம் கவலை வாலிப வயசு அடைஞ்சாலும் வாலிப வயசுல போடுற கூட்ட இப்ப அந்த டைம்ல அது நல்லதா இருந்தது ஒரு வயது அடைஞ்சதுக்கு பின்னால ஒரு வயது வயது அடையக்கூடிய நேரத்தில் வாழ்க்கை இது ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு சாமானத்தை தகவலீங்க அல்லாவே சொல்ற படைக்கான கவனம் இதுதான் இதுதான் உயர்ந்திருக்கிறேன்னு நிற்பாங்க பொதுவான அமைப்பு இது மையத்து சாமான எடுக்காதீங்க இது நம்பர் சம விற்கிறார் விளக்கப்படுத்த நாங்கிறோம் நாங்க தான் உருவாக்கிறோம் ஆனா இதோட வெளிலங்கத்தை எப்படி ஆக்கிரசிக்கிறோம் பத்தியாக நாங்க ஆக்கிரிக்கிறோம் இதை ஏமாற்றக்கூடிய அமைப்புல வெளியாங்க ஆக்கிரமிச்சிக்கிறோம் ஏமாத்து போயிருங்க இந்த துணியாவுடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றாமறிக்கட்டும் என்று அல்லா பல சொல்றாங்க அல்லாத விஷயத்துல இந்த உலகம் வத்துக்கள் உங்களை ஏமாத்தாமிருந்து கேட்டும் யாரெல்லாம் இந்த உலகத்துடைய வெளிவங்கத்தை கண்டு ஏமாட்டாங்களோ யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு உள்ளவங்களை பறி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் நஷ்டவாதியா போனாங்க அவங்க துணியாவையும் சரியாக அனுபவிக்கவில்லை அவங்க ஆக்கிரத்திலே பெரிய நஷ்டவாதி ஒரு ஆள் அல்லாஹால சொல்லி காட்டானே நான் நரகவாதிகள் சொற்கவாதிகளை பார்த்து நரக நரகவாதிகளை பஹல் வஜத்தும் மா அஜர்பு அப்பா பாலூன அம் வாக்களிச்ச கிடைச்சிருக்கு உங்களுக்கு வாக்களிச்சதா கேப்பாங்க எப்படி கேள்வி அது நாங்க ஈமான் கொண்டு அமல் செஞ்சு நக்சோட போராடி கொண்டு அல்லாவுக்கான தியாகத்தோட கழிச்சோம் தருவோம் நம்பின மாதிரி நடந்துச்சு அல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சிட்டான் தந்துட்டான் அக்கா வாக்களிச்சல கூட்டீங்களே இந்த கபுரெல்லாம் யாரு பார்த்தது நராத்தேவன் கண்டது இதெல்லாம் கேட்டாங்களா அப்படி எல்லாம் மாத்தமான பேச்சுக்களை பேசிக்கொண்டு மாத்தமான அமைப்புல துணியால எடுக்கல எல்லா இன்பத்தை எடுப்பீங்களே அந்த துனியாவை நோக்கமா வச்சு வாழ்ந்தவங்களுக்கு நலகம் சொல்லியிருந்தானே எனவே அல்ல சொன்ன சொல்லி இருந்தாலும் அதுதான் தந்திருக்கிறான் ஒரு மனக்கு இந்த கேள்விக்கு பின்னால் ஒரு எலான் பண்ணுவார் எலான் செய்யக்கூடிய ஒரு மனக்கு அதான் சொல்லக்கூடியதா அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு மனக்கு அறிவிப்பு செய்வார் அந்நாயக்காரர்கள் மீது அல்லாத பாவம் உண்டாகட்டும் பெரிய அந்நியாயக்காராக ஆக்கரத்துக்காக துணியாவுக்காக அவன் தான் பெரியா நியாயக்காரன் அதிர்ச்சி பாய்ச்சிருக்கிறவன் அவன் பெரிய நியாயக்காரன் இல்ல கண்ட துனியா ஆக்கிரத்தை மறந்து துனியாவுக்கு கண்ட காலத்தை நேரத்தை முடிச்சிட்டு கொண்டு போறானே தயாரிப்பு இல்லாம பெரிய அட்டவாளியா بنات بريه ملعب صار لا فريق عليه اذا رايات الله يقولون يا ما اثر الجن والبشر الم ياتيكم رسول منهم يخبركم يقظونا عليكم اياتي وينذركم لقاء يومكم ذا قالوا بلا شهدنا الا ان فتنا وغرتهم الحياه الدنيا அல்லா சொல்லி காட்டான் ஏ மனிதர்களே திங்களே நீங்க எல்லாம் இப்படி வந்திருக்கிறீங்களே ஏற்பாடுகள் இல்லாம தயாரிப்புகள் இல்லாம வந்திருக்கிறீங்களே உங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லி தர இல்லையா மவுத்த பற்றி ஆக்கிரத்தை பற்றி சொற்க நரகத்தை பற்றி துனியாவுடைய அற்பத்தன்மையை பற்றி ஆக்கிரத்து விசாலமான தன்மையை பற்றி உங்களே அல்லா ஆக்கிரத்துக்கு தான் படைச்சான் யாரும் சொல்ல இல்லையா வழங்கப்படுத்த இல்லையா ஒ விளப்பம் இல்லாதவங்க வார மாதிரி வந்திருக்கீங்களே ஒண்ணு தெரியாதவங்க ஏற்பாடுகள் தொழில்துறை யாரும் அந்த மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க மனிதர்களும் இருப்பாங்க ஜின்களும் இருப்பாங்க மனிதர்கள் படைக்கும்போது ஜின்களை படைச்சாங்க அவங்கள எல்லாருக்கும் மாறு செய்யறவங்க அவங்களும் இருக்கிறாங்க ஜின்களில் இருக்கிறாங்க முஷ்ரி நசாரா அல்லாக்கு மாற்றவங்க இருக்கிறாங்க துணியாவை கண்டு ஏமாந்துட்டாங்க எனவே அவங்க உலகத்தை எரிக்க போல ஆக்கிரத்தை மறந்ததை போல அவங்க உலகத்தை எரிக்க போல எங்களைய மறந்ததை போல மீதா அவங்க எப்படி அங்க இருந்து எங்களைய மறந்தாங்களோ இங்க நாங்க அவங்கள மறந்துட்டோம் அல்ல மறந்துடுவான் என்ன கருத்து அல்ல கணக்கு எடுக்க மாட்டான் அந்த மனிதர்களை அந்த தின்களை அல்ல நரகத்துக்கு அனுப்புவாங்க ஒரு கடையை திறந்தாரு கஷ்டத்துல இருந்தாரு பஞ்சத்துல இருந்தாரு ரொம்ப கஷ்டம் வச்சாங்களோ கடை எடுத்து எடுத்து ஏதோ ஒரு கடையை திறந்தாரு கடை போய்த்து கொண்டு இருக்கிறேன் இப்ப அடுத்த ஆத்தம் வருவது இன்னொரு கடையை பக்கத்துக்கு கடையை எடுத்தா நல்லமே எந்த யோசனை அந்த கடை இருக்கிறாரு அப்ப ரெண்டு கடை ஆச்சு இப்ப மூணாவது யோசனை அங்க ஒரு காணி துண்டி இருக்கிறான் அதை வாங்குவோமா அதையும் வாங்கினாரு இன்னொரு கடை முன்னால விற்கிறான் அதையும் ஐடியா நபித்தல்ல சொன்னாங்க மனிதண்ட இயற்க எல்லாருக்கும் உள்ள நிலைமை தான் கண்ட்ரோல் பண்ணணும் நாங்க தான் எங்க நப்ச கட்டுப்படுத்தணும் நாங்க நப்சல்ல இப்படிதான் ாலும்ாடிய ரெண்டு தங்க ஆறு அப்படி இருந்தாலும் கூட இன்னொரு ரெண்டிதான் நல்லமே நினைப்பாரா சொல்லி சொல்லாங்க ஆசைய முடி கேளுமேடா நவீன ஆசை முடியாது கரகாண்டோவை யாருமே இல்ல சம்பாரிச்சி சம்பாரிச்சி சம்பாரிச்சி சம்பாரிச்சி சம்பாரிச்சு கொண்டே கிடாரு அனுபவிக்கிறாரு சேர்த்தோட சொன்ன மாதிரி யாருக்கு சேர்க்கிறாருடா யாருக்கும் சேர்க்கிறாரு இவருக்கு சேர்க்கிறார்க்கோ அதனால்தான் சக்கராசுல அந்த மனிதன் சொல்லுவானா சேர்த்ததெல்லாம் புரிஞ்சுட்டு வரவாரு சேர்த்ததெல்லாம் போண்ட வழியில செலவழிக்கிறேன் அதுல வேலை இல்ல சக்கராசுல சக்கராசுல சௌபா செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் விளங்குற டைம் தான் மறைவானது எல்லாம் விளங்கு கண்ணு அப்ப வேலை இல்ல சில விளங்கிச்சு அந்த நைல் நதியில மூள் அரிக்கப்படக்கூடிய நேரத்தில் விளங்கு இவருக்கு ஆகிற அப்பத்தான் சொல்றான் ஏற்றுக்கொள்றேன் மூத்தாவே மூத்தாத ஆமன்ஸ் விரப்பி மூத்தாவன் மூத்தா அலைத்தரம் ஆறு அழைத்த ரப்ப ஏற்றுக்கொள்றேன் எங்க இதுவா சொல்றாரு அல்ல சொல்றான் யோஜனம் இல்ல செத்த பேசிய அது உயிருள்ள பேச்சு அயாத்தோடு இருக்க போல ஒலாத்துல வாழ போல அந்த வார்த்தை அவர் சொல்ல இருக்க தெனியத்துக்குரிய மேல சொல்ல சக்கராத்ல மறைவான விஷயங்கள் விளங்கும் ஒரு மனிதனுடைய சொல்லக்கூடிய அதையும் வரைக்கும் சவுபா கபோல் சீரான் வந்து தொண்ட குளிக்கிட்ட வந்துடுவோம் ஓடிடுவான் அதுக்கு பின்னால மறைவான விஷயங்கள் விளங்குற நேரம் கண்டத்துக்கு பின்னால நம்புறது மறைவான விஷயங்களை கண்ணால பார்க்க கொள்ள நம்பினா அது நம்பிக்கை இல்ல மறைவானது நம்புவது அதனால தான் அஜீபலா வந்திருக்கு இந்த உலகம் அழியக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய அழிவுக்கு முன்னால சில அத்தார்த்திகள் அல்லாவுடைய சில அடையாளங்கள் வெளியாகுமே அதுல ஒரு அடையாளம் தான் சூரியன் மாறி உதிக்கும் எந்த எடுக்க உதிக்கிறோ அந்த இடத்துல மறையும் மறையிற எடுக்க உதிக்கும் மறையிற மாற்றமான நிலம உண்டாகும் ோ மக்கள் எமா விளங்கு ஹக்கு விளங்க வருது இப்ப மறைவான விஷயங்கள் கண்ணுக்கு விளங்க ஆரம்பிக்க போல தயாராகுவாங்க எல்லாரும் அவங்களும் சொல்லப்படும் முடிஞ்சவங்களோட கால நேரம் நீங்க காணாம நம்ப கண்டத்துக்குற நம்புறீங்களா இந்த நம்பிக்கையில எந்த பிரயோஜனம் தனியமான சோழநிலை பெரியார்களே அல்லா சொல்லுவாங்க வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் மேலான சோழன் குறுகிய காலம் தான் நீண்ட காலம் அல்ல தரையில் பெரிய ஒரு வாழ்க்கை தரையும் இல்ல ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வாழ்க்கை தான் புத்திசாலித்தனமாக இந்த நேரத்த காலத்தை வாழ்க்கையை தேவை இருக்குது சாப்பிடுறது தேவை உடுக்கிறது தேவை இதே போல திருமணம் தேவை இருக்குது வீடு தேவை வாகனம் தேவை எவ்வளவு துருக்கிக்கொள்ள ஏழுமோ எவ்வளவு இத சின்ன அமைப்புல இந்த தேவைகளை பூர்த்தி ஏழுமோ அதுதான் புத்திசாலித்தனம் தொழிலுக்கு ஒரு நேரத்தை சத்தியமா அவ்ளோ அந்த நேரத்துல தருவாங்க வருஷம் முடிவுல கணக்கு பார்க்கணும் எவ்வளவோ அவ்வளவுதான் கிடைக்க இருக்குது எங்களுக்கு பத்து கடை செஞ்சாலும் அவ்வளவுதான் ரெண்டு கடை செஞ்சாலும் அவ்வளவுதான் ஒரு கடை செஞ்சாலும் எது கண்ணுக்கு வார மாதிரி இல்லை அது தங்கவன் மேலான தவறு அதற்கொண்டு சேவமூர்த்தி ஆகும் இன்னைக்கு தங்கிலோ தங்க இல்லையோ வந்து சேர்ந்தா தாரு மக்கள் யோசிக்கிறான் பெருசா வரணும் கூட கூட தாழ் சம்பாதிக்கணும் நோட் பெருசா அதிகமாக கிடைக்கணும் கிடைக்கிற அல்லவேல தங்கணும் அது அங்கத்தான் நீ வருது அதே போல பெருசு பெருசா போகுதுன்றா என்ன பிரயோஜனம் எப்ப உள்ள கொண்டு போதுமாக்கக்கூடிய தன்மை வருவோ எப்ப அமளிவாதத்தில் நாங்கள் கவனங்கள் செலுத்துவோமோ அல்லா வாழ்க்கையில பறக்கத்தை உண்டாக்குவார் வாழ்க்கையில் அல்ல பறக்கத்தை போட்டானே என்றா வாரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா தேவைகளை பூர்த்தி செய்வார் எவ்வளவு கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா தேவைகளை அமைச்சு தருவார் அன்பே ஒரு தலைவர் அப்துல்லாட அடிக்கடி நபியுடைய தொடர்பான அப்துல்லா மசூதரோ வீட்டு தூங்கி கொண்டிருக்கிறாங்க நபியுடைய அமைப்பு ரொம்ப சாதாரண அமைப்பு வீடும் கூட சின்ன வீடு ஒவ்வொரு மனைவாருக்கு தனித்தனி வீடுகள் இருந்துச்சு வீட்டுடைய உயரம் பூரையா கையாள நின்ந்தா கையால பிடிக்கிறோம் ரசூலாட வீட்டுடைய உயரம் அவ்வளவுதான் ஒரு மூணு நாலு மையத்தை அடக்கியும் இவ்வளவு தான் இன்றைக்கு என்னோட பாத்ரூமே அதை விட பெருசாக பாத்ரூம் தான் லட்ச கணக்கு செலவழிச்சு கட்டுறாரு வந்தோடனே முழுதா வீட்டு பார்க்கறது அதை மலம் தலம் கழிக்கிற இடத்தான் குடியிருக்கக்கூடிய இடத்தை தான் வீட்டு பார்க்கறது பாத்ரூம் ஒழுங்கா இருக்கியா பாத்ரூம் ஒழுங்கு இல்லைன்னா வீடு இல்ல மக்கள் ஒழுங்கா அடிக்குது ஆனா பாத்ரூம் ஒழுங்குது எவ்வளவு அவசரமா நேரத்தை அதுக்கு கொடுக்க கொஞ்சமா குடுக்கலுமோ அப்படிதான் அதுக்கு நேரம் கொடுக்கும் அவசரமாக தேவை முடிச்சிட்டு வெளியே வாங்க சூழ்நிலை அந்த மலத்தலை கூடத்துக்கு போய் எவ்வளவு வெளியே வரையலுமோ அவ்வளவு அவசரமா வெளியே வரவோம் ஏதாவது மலக்குமார்கள் உள்ளுக்கு வரையலாத இடம் நஜித்தான இடம் அசுத்தமான இடம் அல்லா வெறுக்கக்கூடிய இடம் அருவருப்பான இடம் இன்னைக்கு அதைத்தான் பெரிய அமைப்பில யோசிக்கிறாங்க மக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது செலவழிக்கக்கூடிய பணத்திலாக கெட்ட பணம் வீட்டு வாக்களுக்கு செலவழிக்கிற பணம் தேவைக்கேட்ட மாதிரி அமைச்சா ஹமது இல்லா இவரும் மனை கணவனும் மனைவி ரெண்டு பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க ஆனா வீடை பார்த்தா அம்பது பேர் உடல்கிறது அவ்வளவு பெரிய வேறு கத்தி போட்டிக்கிறாங்க ரெண்டு கட்டு மூணு கட்டு அந்த பக்கமும் போ பயம் மேல் மாட்டிக்கு ஏதோ பயம் அங்க இருக்கிறது வேலையே இவங்க அல்ல இருக்கிறதே கெட்டி போட்டி வேலையாருக்கும் குடி இருக்கிறது வேற யாரும் அதுல அதனால ஒரு தத்துன தண்ணிய போயம் அல்ல மண்டிச்சோடு மேலான சவாலே சரியா செலவழிக்க கூடிய கிராமத்துல வீட்டுக்காக வேண்டி மேலதிகமாக தேவ போக அதிகமாக கட்டப்படக்கூடிய வீடுகள் அது யார வீடாக இருந்தாலும் சரி அன்பான ஜவாப் சொல்லி ஆகும் அது குறிப்பிட்டு வீட்டுடைய விஷயம் சொல்ல வேண்டும் மேல சொல்லு அருளாந்திர வந்து பார்த்தாங்க அதுலயும் ஒரு ரூம் அந்த ரூம் எப்படி ஒரு புறா கூட்ட போல இருந்தது அமைப்புணியுடைய மண்டு தலைவாணி நவியுடைய ஆளா உருப்ப கலந்து தூங்கினாங்கன்னா அந்த பாயுடைய அச்சு அப்படியே மேல அது அப்படியே மேல அடிக்கடி என்ன அழகு அலுவலக யார சூழல்லா இந்த கித்ரா கைதருடைய மன்னர்கள் முஸ்லிம்கீர்கள் காபிர்கள் ஆடம்பரமான செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தலைவர் தானே ஆனா இந்த ஹாலா பேருக்கீங்களே உடனே நம்ப சொன்னாங்க அவங்களுக்கு உலகம் எங்களுக்கு ஆக்ரமண்டா உலகம் ஆகுது அனுபவிக்காத நினைச்ச அவங்க சொர்க்கத்தை எனக்கும் இந்த உலகத்துக்கு மட்டுமில்ல தொடர்பு ஒரு மனிதன் பயணம் செய்யக்கூடிய நேரத்துல அந்த காலங்கள குதிரையில கருதையில இதுலதான் பயணம் செய்வாங்க பயணம் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு மரத்தடியில அவன் அந்த பயணம் செய்யக்கூடிய மனிதன் கலைப்பின் காரணமாக கொஞ்சம் ஓய்வெடுக்கிறதுக்காக அந்த மரத்தடையில இருந்து கொஞ்சம் ஓய்வெடுக்கிறானே போலதான் எனக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியோ ஒரு இடத்தொண்டிருக்கிறார் டயர்டா இருக்குது அதுக்காக ஒரு மரத்தடிகளை திருந்து கொஞ்சம் திண்டு குடிச்சு கொஞ்சம் தண்ணி பார்க்க தண்ணி உள்ள இடம் கொஞ்சம் ஓய்வெடுத்து திரும்ப பயணத்தை தொடருவார் எவ்வளவு நேரம் இக்க போறாது அதுக்கேற்ற மாதிரி அதே பசான மரம் காட்சி பூத்து இருக்குது இதே போல பயணம் ஒரு பயணம் செஞ்சு இந்த உலகம் ஒரு கட்டம் அந்த மரத்தை தண்டித்த மாதிரி ஒரு சந்திப்பு இது சேவைக்கேற்ற மாதிரி அனுபவிக்க வேண்டியது பயணம் செய்ய வேண்டி நான் எத்தனையோ கட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்குது அதுல உலகம் எங்களுக்கு ஆகலத்தில் வீடு இல்லையோ அவனுக்கு இந்த உலகத்துல வீடுதான் வீடு பாத்தியர்கள்ங்கள் யாருக்கு அங்க இல்லையோ அவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள சொத்துக்கள் பணங்கள் செல்வம் தான் செல்வம் வலா எதுவும் மல்லா அக்களாக யாருக்கு கொஞ்சமும் புத்தி இல்லையோ அவன் இந்த உலகத்தை ஒன்று சேர்ப்பான் என்று சொல்லுறதாக செல்ல ஒரு மனிதன் தன்னுடைய அந்த கடல் தண்ணிக்கு முன்னால அவன் விரல்ல எவ்ளோ தண்ணி இருக்கும் வெளியேட்டான் கடலுடைய தண்ணி எவ்வளவு தண்ணி குறைஞ்சிருக்கும் கடல்ல இவ்வளவு போட்டு எடுத்த எவ்வளவு தண்ணி குறைஞ்சிருக்கும் எவ்வளவு தண்ணி இருக்கும் விரல்ல சொன்னாங்க கடல் தண்ணிக்கு முன்னால இந்த விரலுடைய தண்ணி எப்படியோ அத போலான் வாழ்க்கைக்கு முன்னால இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்க்க கடல் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்க்கை வேளாண் சொன்ன ஒரு மனிதன் அந்த வாழ்க்கையை மண்ணாக்கிதான் அவன் அவனை விட பெரிய நஷ்டவாதி ஏனா அதுக்கு தயாரி அந்த அந்த அந்த தயாரிப்புக்கான இன்னொரு சந்தர்ப்பம் அல்ல கொடுக்கவே மாட்டா அன்பான தன்யமான தோரிலே பெரியாரில் வாழ்க்கை ரொம்ப சுருக்கமானது தான் ரொம்ப சுருக்கமான காலம் அதுவே மவுத்துடே நேரமும் தெரியாது நேரம் தெரிஞ்சா தற்கொலை யோசிக்கலும் கல்வ பார்த்து ஏதாவது ஏற்பாடுகள் செஞ்சு கொள்ளையிலும் நேரம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனையா போகும் மவுத்து டே நாள் ஒரு எழுபத்தஞ்சு வயசுல தான் மவுத்து வரம்பில் ஒரு அமைப்பு இருந்தா எழுபத்தஞ்சாறு வருஷம் ஜனவரி ஒன்னாம் தேதி தான் எல்லாரும் மவுத்தா போறது அப்படி ஒரு அமைப்பு இருந்தா வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ஒரு மாசத்துக்கு முந்தையே அழகிச்சிருவாங்க என்னம்மா அழுறீங்க இல்ல வாப்ப வார மாசம் கோக போறாருவா ஒரு மாசத்துக்கு முந்தையே அழுக அவசா பொருள் தானே இப்ப அழுறும் ரெண்டு நாளைக்கு அலுவறும் அதோட முடிஞ்சு வீட்டுல உள்ளவங்க தின்னமாட்டாங்க குறிக்க மாட்டாங்க பயணங்கள் செய்ய மாட்டாங்க மோட்டர்ல திருப்பி இருக்காது சம்பாதிக்க போமாட்டாங்க ஒருவேளை நடக்காது பெரிய சிக்கலா போயிட்டு கண்ணியத்துக்குரிய மேலா சொல்லி அடுத்த விஷயம் என்னங்க இந்த மனிதன் இந்த மனிதன் மவுத்தாவுக்குரிய மனிதன் இருக்கிறானே அவனும் அவன் அந்த கடைசி கையில் தான் தயாரிப்புக்கு இறங்குவான் ஒரு எழுபது வயசு வரைக்கும் போடுற கூட்டிலாம் போட்டுட்டு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அவனை பெருசா இறங்குமாது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழல பெரியார்களே இறக்கமுள்ள ரப்பும் மவுத்து நேரத்தை மறைச்சி வச்சிக்கிறான் எங்களுடைய இறக்கத்துல தான் மறைச்சி வச்சிக்கிறான் என்னோட நலவுக்கு தான மறைச்சு கெடுவிக்கோ நாளைக்கோ இந்த வருஷமோ வார வருஷமோ இப்பயோ கொஞ்சம் கொஞ்சத்திலேயோ என்று சிந்திக்க அவன் தயாரிப்பு செஞ்சு கொண்டே இருப்பான் எங்களுக்கு கொரோனா என்ன சொல்லப்பட்டீங்க எப்பயும் ரெடியாயிருங்க இஸ்ராயல் தலைத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து சொல்ல மாட்டாங்க வார மாசம் இருபத்தஞ்சாம் தேதி கொண்ட ரூ எடுக்க இருக்கிறது எல்லா எப்பாடும் செஞ்சுக்கோங்க சொல்லுவாங்களா அப்படி ஒரு அமைப்பு நேரடியா வார தரிசியவே இல்லை அமைப்புலத்தில் பாவத்தை செஞ்சா உடனே ஒரு நன்மை செஞ்சு அந்த பாவத்தை அழிச்சு போடுறதால என்ன தரத்து ரெடியாயி ஒரு மூவி சௌபாவை பிற்படுத்த மாட்டார் ஒரு பூமி செஞ்ச பாவத்துக்கு பார்த்து பண்ணிக்க மாட்டாரு பாவம் செஞ்சவருக்கு தெரியும் என்ன பாவத்தை செய்ய வேண்டிய உடனே அவர் செய்யும் தெரியாம செஞ்சார் யாரும் பார்க்க இல்ல கேட்கல தெரியாது என்ன செய்யறது அல்லாட்டன்னிப்பு கேட்க வேண்டியது சொல்ல வேண்டிய பாவமே செய்யாத சொன்னு எல்லா மக்களும் தவறு செய்யக்கூடிய விருப்பம் ஒரு மனிதன் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார் தனியார் குதிரையிலோ பாலை நடு காட்டுக்கு போய் தாண்டு வச்சுக்கோங்க இப்ப என்ன செய்ய களை பாய்ச்சி ஓய்வு எடுக்கிறான் அவன் சாப்பாடு தண்ணி அந்த எங்கே போவோம் யாரும் மக்கள் சமுதாயமே கிடையாது இவன் முடிவை என்ன செய்வான் இவன் இவன் முடிவு செஞ்சு கொள்கிறான் நான் மவுத்தாவுட தவிர வேற வழியே இல்லை மவுத்தாவுட முடிவோட தலையை கீழே வைக்கிறான் கீழே வச்சு திடீரென்று கண்ணை தொடர்ந்து பாக்குறான் அந்த குதிரை சந்தோஷம் ஒரு அடியாண்ட சௌபாவை கொண்டு ஒரு மனிதனுடைய சந்தோஷப்படுறான்னு என்றா அந்த மனிதனுக்கு அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சோ அதை விட அல்லா சந்தோஷப்படுறான் சொல்லலா அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளவன் அவன் மன்னிக்க தயார் நாங்க மன்னிப்பு கேட்க தயாரா அவன் மன்னிப்பு கொடுக்க தயார் ஹரிசில புகாரை கடைசி நேரத்தில் அவன தேவைகளை கேட்கக்கூடிய கூத்து செய்ய தயார் கன்னியத்துக்குரிய மேலாண் எப்பயும் ரெடியா இருக்கும் ஒரு முன்னாடி அவன் நல்ல பாவத்தை செஞ்சிட்டு நினைப்பான ஒரு கொசி மூக்கல நின்றுட்டு கொசி வந்து அண்ணக் எடுக்க மாட்டானு அத போல இப்ப நிறைய பாவத்தை செஞ்சுட்டு ஒரு கொசி மேல வந்து நின்று போனா எப்படியோ அத போல இப்ப ஒரு மூமின் ஒரு தவற செஞ்சு செஞ்சா ஒரு மலை அடிவாரத்திலிருந்து இருக்க கூடியதுல அந்த மலை அப்படியே இவنده மேலுக்கு தரிய தரிய கூடிய மாதிரி அந்த நேத்து ஏண்டால அவنده உள்ளத்துல கவளையும் பயந்து இருக்கும்ோ அதே போல இருப்பான் இன்ப الرسولullah <laughs> sallallahu <laughs> alaihi wasallam. 근데 நிறைய 파वतमக்கள் செய்றாங்க கனக்கும் இல்ல. zikre illae kavaley illae. அப்பா அப்பா செஞ்சா பாப்பாมารாதா. மேலான சோழிலே பெரியார்களே அல்லா சுருக்கமான காலம் தந்திருக்கிறான் சோழர்களே அல்லா தலை விலங்குறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் எனக்கு வாழ்க்கை ஒவ்வொரு வீடையும் கண்ணியத்துக்குரிய மேலாண் சொல்லி எந்த கூல முடுக்கிற வீடுகள் இருந்தாலும் சரி எந்த குடிசை வீடா இருந்தாலும் சரி எந்த மல உச்சில இருந்தாலும் சரி தேடி போயிட்டு அவங்கள சந்திச்சு அவங்கள மவுரம்யாரிப்பிக்கும் அல்லாத விஷயங்களை யாரும் சொல்லி தர இல்லையா இந்த கிராமத்துறை விஷயத்தை யாரும் விலங்கப்படுத்த எச்சரிக்கை செய்யவில்லையா அந்த மக்கள் சொல்லுவாங்க சொன்னாங்க நடந்தோம் அப்படியா அப்படியே போங்க கீழுவா இதுதான் இந்த வாயிலால் உள்ளுக்கு போவது நிரந்தரமா அதுல இருக்கீங்க அதுக்கு மாத்தமாக நடக்கிறான்டா அவருமை இருக்கு விளங்கி அக்கமாக நடக்கிறாண்டா அவன் பெருமைக்காரமா தான் நடக்கிறான் ஒன்றைக்கு இறங்க விளங்கி நடக்கிறது எனவே அன்பான கண்ணியமான சோழிலே பெரியார்களே இன்றைக்கு யாரும் சொல்லலா தீர் தெரியா மார்க்கம் தெரியா புரான் தெரியா ஹதீஸ் தெரியா ஹலால் தெரியா ஹலான் தெரியா எங்களுக்கு தெரியாது யாரும் சொல்லலாம் தெரிய எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டு அன்பான கண்ணியமான சோர்நிலை பெரியார்களே நானும் தான் முயற்சியை ஒவ்வொருத்தரும் அவங்க ஆக்கலத்துக்கு அவங்க பொறுப்புதாரிகள் ஞாபகப்படுத்துறது எல்லாத்திலேயும் பொறுப்பு ஆனால் ஒவ்வொருத்தரும் அவட திருத்தத்துக்கு அவங்க முயற்சி பத்தி நாளைப்படுவோம் அல்ல சொல்ற நீங்க வெறும் வற்புறுத்தி தருவோம் நினைக்கிறீங்களா அப்படி தரமா உங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு என்ன தேவை தேவைக்க உங்களுக்கு சொற்கள் தேவையில்லைண்டா உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் தேவையில்லைண்டா எ தேவை அல்லாக்கு எந்த தேவையும் அமைச்சிருக்கிறோம் அடைஞ்சு தனியாக கொஞ்சம் கால மேலும் தந்திருக்கிறார் கொஞ்சம் செஞ்சு முயற்சிகள் செஞ்சு கட்டப்பட்டு வாழ்க்கையை அல்லா சொந்தமான முறையில் ஆக்கி கொண்ட வேண்டாம் இன்ஷா அல்ல மௌத்தினால நிம்மதியான வாழ்க்கை மௌத்துவால சொற்கம் தான் நரகம் இல்ல அல்ல நல்லா அமல் செஞ்சவங்களுக்கு மேலான சொர்க்கத்தை கொடுப்பான் சொர்க்கத்தை பத்தி ரசூல்லா கன்னாங்க ஒரு பூமியும் தங்க வேண்டாங்க மண் கஸ்தூரி சொர்க்கத்துடைய மண் அந்த பூமியுடைய மண் கஸ்தூரி என்று சொன்னாங்க அதுல உள்ள கற்கள் எல்லாம் இங்கே கல்லுரிக்கிறேன் மண்ல அதை போல அங்கே கல்லிருக்கோம் அதனால குத்துக்கள் வேண்டாங்க புகாரில்ல அடி சொந்திருக்கிறேன் பொறுமதி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருக்கிற ஒரு ஏரியா கேட்ட மாதிரி தொருக்கத்தில் ஒரு பாட்டை அடிந்த பொறுமதி ஏதா முழு துணியா துணியா அழைக்கிற எல்லா வசுக்களோட மாளிகைகள் மாளிகைகள் தோறுகள் பொதுவான அமைப்புல உள்ள சொருக்கம் அதனுடைய தோர்கள் ஒரு கல்லு தங்கம் ஏன்டா ஒரு கல்லு வெளியாதி ஒரு கல் அடுத்த கல்லோட பேசிக்கிறேன் கத்தூரி பூசி சொன்னார் சிமெண்டிக்கு வலிதான் கத்தூரி பூசப்பட்டிருக்க எப்படி இருக்கும் ஒரு கல் தங்கம் ஒரு கல் வெள்ளி இல்ல வெள்ளி எடுத்து மேலான சோறுலே பெரியார்களே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பால் ஆறு தேன் ஆறு தண்ணீர் ஆறு மகுவாறு நாலு ஆறுகள் எல்லாம் சொல்லி காட்டினார் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுல அந்த ஆறுகளுக்கு பக்கத்துல வெள்ளி கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அங்க மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் மரங்களுடைய நிழல்கள் மரத்துடைய வேர் மேலரிக்கும் பழங்கள் எல்லாம் கீழே மரத்துடைய வேர் தங்கம் என்று சொன்னா மரத்துடைய மேற்பகுதி வெள்ளி ஆகிக்கும் கீழ்பகுதி வெள்ளி ஏதா மேற்பகுதி தங்கம் ஆகி பழங்கள் சாப்பிடறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை சாப்பிட நினைச்சா வாய்க்கிட்ட பழம் வரும் கொப்போடு அப்படியே வாய்க்கிட்ட வரும் தங்க கட்டுல காஞ்சி கொண்டு இன்பஸ்ல இருக்கிறார் அவருக்காட்டா நல்லமே பலம் அப்படியே தெளிவா அல்லா வேணும் இருக்கிறார் அங்க அங்க தட்டுகள் தங்க தட்டுகள்ல அந்த துர்க்கத்துல அல்லா புரான் என்னோட வேலை வெட்டிக்கு ஆகவேண்டி குடிமொழிக்காத பிள்ளைகள் அல்லது அவங்க சுத்திக் கொண்டே இருப்பாங்க ஒரு சத்துல எழுபது வகையான ஒரு பழத்தை கடிச்சா அந்த பழத்து நாற்பது வருஷத்துக்கு ஒரு பழம் அது ஒரு ருச்சி தான் இருக்கும் அல்லது ரெண்டாவது ருச்சி நல்லதாக இருக்காது மேற்பாதி இனிப்பா கீழ்பாதி குடிப்பா இருக்கு அப்படித்தான் இருக்கும் இருக்கா ஒரே மாத்தியாசமான ருசிகள் உள்ளதாயிருக்கு ஒரு திராட்சை பழம் இருக்கிறேன் ஒரு பெரிய கிதா ஆதி அதை அறுச்சி அதை தோலை கலத்தி எடுத்து அதால் ஒரு பாத்திரம் செஞ்சா அந்த காலத்துல தண்ணீர் எல்லாம் எடுக்கிறதுக்கு தண்ணீர் சுருத்தி தோலால் உள்ளதா தான் இருந்தது அப்படி சொன்னா தான் தாபாக்களுக்கு விளங்கும் அந்த காலத்துல இருக்கேன்னு அல்லது வேண சொன்னா விளங்காது எனவே சொன்னாங்க ஒரு திராட்சை பழம் ஒரு ஒரு கிடா ஆடி அதோடைய தோல் எடுத்து ஒரு பாத்திரம் செஞ்ச அளவு தெரிஞ்சா இருக்குமோ அத போல ஒரு திராட்சை பழத்துடைய சை வந்துதா என்ன இந்த மூளைக்கு இதுல சிந்தனா கட்டி தான் ஒரு அளவு தான் எப்படி கண்ட பார்வை பேச்சு என்னோட கத்திரம் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் கத்தம் போவாது பார்வையும் அப்படித்தான் ஆளை பார்த்துக்கொண்டே இருக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்குறாரு என்றார் அவர் எப்பயோ வாறாரு அவர் வந்து கொண்டே தான் இருக்கிறார் இவரு கண்டது இப்ப அவரு எப்பயோ பயணம் செஞ்சு வந்து இவரது கண்ணுக்கு விளக்க ஆரம்பிச்சு இப்ப அப்ப இவரோட பார்வை குறிப்பு சாலை தான் எனவே தான் ஹதீசரே வந்திருக்கிறேன் எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊழலாடியும் இருக்காது அப்படியா கொண்ட இன்பங்களை தான் ஏற்பாடு செஞ்சு அவர்களின் பெண்களை அல்லா அல்லாதான் அருகே தான் அமைச்சிருக்கிறான் அங்க வேற என்ன இருக்கு சாப்பிடறதும் சாப்பாடு கொடுக்கிறதும் சுற்றுறதும் சிரிதும் பறவைகள் அரபி பாசியல பேசும் அதுதான் இங்கே அரபு படிச்சு கொண்டு போகணும் என்றது இல்ல அல்ல அங்க அப்படியே ஒரு நிலவே உண்டாக்குவார் அரபி பாட்டியல பறவை வந்து சொல்லுமா யா வழி அல்லா அல்லாட நல்ல அடியானே என்னைய சாப்பிடேன்னு சொல்லுமா நான் இன்னும் இந்த தோட்டத்தில் பலன் சாப்பிட்டு இருக்கிறேன் இன்னும் இந்த ஆற்றுல தண்ணி குடிச்சிருக்கிறேன் எனவே சாப்பிடுங்க ஹரத் அப்துல்லார் மசூதர் அறிவிக்க முடியும்